வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு பிரான்சிஸ் ரொனால்ட்ஸ் என்பவர் முதன் முதலாக பேட்டரி செல் மூலம் கடிகாரத்தின் கடிகாரத்தை இயக்கும் முறை பற்றி பிலாசபிக்கல் மேகசின் என்கின்ற பத்திரிகையில் விளக்கம் கொடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் படைகள் மெக்சிகோவை தாக்கினர் ஆண்டு எகிப்தில் புரட்சி வெடித்தது 1945 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்காவின் பி இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் டோக்கியோவில் குண்டுகளை வீசியதில் ஏற்பட்ட நெருப்பு மற்றும் புகை மண்டலத்தில் சிக்கி ஒரு லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜியாவில் இடம்பெற்ற மாபெரும் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் சோவியத் ராணுவத்தினரால் நசுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குழந்தைகள் பெரிதும் விரும்பும் பார்பி பொம்மைகள் முதன் முதலாக நியூயார்க் நகரில் நடைபெற்ற அகில உலக பொம்மை கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலியில் நிகழ்ந்த ரோப்கார் விபத்தில் 42 பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சனி கிரகத்தின் என் செலடாஸ் எனும் துணைக்கோளில் திரவ நிலையில் நீர் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்காவின் டிஸ்கவரி விண்வெளியோடம் தனது கடைசி விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு தரையிறங்கியது இது முப்பத்தி ஒன்பது முறை விண்வெளிக்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வால்டர் கோன் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு யூரி கேரன் விண்வெளி சென்ற முதலாவது மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பாபி ஃபிஷர் அமெரிக்க சதுரங்க மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாபி சான்ஸ் ஐரிஷ் குடியரசு இராணுவத்தைச் தன்னார்வலர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏல் செதர்லாண்டு நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உல்ஃப் ஒன் யூலர் இவரும் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு மெனாச்சிம் பெகின் இஸ்ரேலிய பிரதமர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நோட்டோரியஸ் பிஐஜி ராப் இசை கலைஞர் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே